வணக்கம் நற்றினையின் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாவது செய்திச் சேவை பிப்ரவரி 13 இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் இன்று மகா சிவராத்திரி தினம் இந்த நல்ல நாளில் சிவநருள் அனைவருக்கும் கிடைக்க நற்றினை பிரார்த்தித்துக் கொள்கிறது தமிழக செய்திகள் தமிழக சட்டசபையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் முழு உருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது சென்னையில் மின்சார வாரிய ஊழியர்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் நடைபெறும் இதற்காக எழுபத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பில் உள்ள கோயில் நிலங்களை மீட்க குழு அமைப்பது குத்தகை வாடகை பாக்கிகளை ஒழுங்குபடுத்துவது கோயில் சொத்தை மீட்பது உள்ளிட்ட பல அதிரடி உத்தரவுகளை செயல்படுத்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உதவி பேராசிரியர் பணியிடத்துக்கு லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டுள்ள கோவை பாரதியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கணபதியை நான்கு நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தீ விபத்திற்கு சதி திட்டமே காரணம் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்திய செய்திகள் இந்தியா ஓமன் இடையே எட்டு முக்கிய ஒப்பந்தங்கள் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்தானது ஸ்ரீநகர் ராணுவ முகாம் தாக்குதலுக்கு லஷ்கர் இ பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது ானுவ நாட்களில் உருவாக்குவோம் என கூறிய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் இமாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங்கிற்கு டெல்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது கர்நாடக மாநிலம் மங்களூரில் உள்ள அரசு கல்லூரி ஒன்றில் பயிலும் மாணவிகள் வயலில் வேளாண்மை செய்து நெல் அறுவடை செய்துள்ளனர் இதில் கிடைக்கும் அரசியை ஏழை மாணவர்களின் மதிய உணவுக்கு இலவசமாக வழங்க அவர்கள் முடிவெடுத்துள்ளனர் கேப்டவுன் நகருக்கு பிறகு தண்ணீர் முழுவதுமாக தீரவிருக்கும் பதினோரு நகரங்களின் பட்டியலில் இந்தியாவின் பெங்களூரு நகரமும் இடம்பெற்றுள்ளது அயல் நாட்டு செய்திகள் சிரியாவில் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பிய இஸ்ரேலிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை இஸ்ரேல் சிரியா எல்லையில் பதட்டம் அதிகரித்துள்ளது வடகொரியாவின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் தென்கொரிய நாடுகளின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் உறுதிபட தெரிவித்துள்ளார் தென்கொரியாவின் பியோங்ஸங் நகரில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அலுவலகில் நான்கு புள்ளி பதிவானது பாகிஸ்தானின் பிரபல மனித உரிமை வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான அஸ்மா ஜஹாங்கீர் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி உலகின் மிக உயரமான சுகுசு ஹோட்டல் துபாயில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஷார்ஜா நகரில் உள்ள அல் புத்தீனா என்னும் பகுதியில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் பேர் உயிரிழந்தனர் வணிகச் செய்திகள் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் மூன்றாவது காலாண்டில் ஆயிரத்தி கோடி ரூபாய் லாபம் ஏற்றியுள்ளது நேற்று காலை வர்த்தக தொடக்கத்தில் சென்செக்ஸ் இருநூற்றி புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டது ஏடிஎம் இயந்திரங்கள் தொடுதிரை வசதியுடன் நவீனமயமாக்கப்பட உள்ளன பணம் எடுக்க மட்டுமின்றி இணைய வங்கி வசதி உட்பட டிஜிட்டல் வங்கி செயல்பாடுகளையும் இதில் மேற்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமூக வலைதளங்களில் ஜிஎஸ்டி தொடர்பாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக எட்டு அதிகாரிகளை மத்திய நிதி அமைச்சகம் நியமித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையேயான ஐந்தாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று போர்ட் எலிசபெத் நகரில் நடைபெறவுள்ளது ஐ பி தொடரில் பங்கேற்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் விளம்பர பங்குதாரராக முத்துட் நிதி நிறுவனம் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது ஹீரோ ஐ லீக் கால்பந்து தொடரின் லீக் போட்டியில் சென்னை சிட்டி எஃப்சி சில்லாங் லஜோங் புட்பால் கிளப் மோதிய ஆட்டம் கோல்கள் இன்றி டிராவில் தென்கொரியாவின் பியாங்ஸங் நகரில் நடைபெற்று வரும் இருபத்தி மூன்றாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆடவருக்கான கிராஸ் கண்ட்ரி ஸ்கையிங் போட்டியில் நார்வே நாட்டைச் சேர்ந்த சைமன் ஹக்ஸ் தங்கப்பதக்கம் வென்றார் திரைச்செய்திகள் விண்ணை தாண்டி வருவாய் படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இயக்குனர் கௌதம் மேனன் தெரிவித்துள்ளார் டூ சினிமா சார்பில் கே வி சப்ரிஸ் தயாரிப்பில் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாகியிருக்கும் படம் காவியன் இப்படத்தில் நடிகர் சாம் கதாநாயகனாகவும் ஆத்மியா கதாநாயகியாகவும் நடித்துள்ளனர் விஜய் நடித்து வரும் புதிய படம் ஒன்றில் முக்கிய கதாபாத்திரத்தில் பிக் பாஸ் புகழ் ஜூலி நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளிவந்து வெற்றி பெற்ற ஹாலிவுட் படம் பசுபிக் ரீம் தற்போது இதன் இரண்டாம் பாகம் பசுபிக் ரீம் அப்ரைசிங் என்ற பெயரில் தயாராகியுள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் திறமைக்கு ஒரு சவால் ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நேரம் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்